அப்துல் அசீஸ் கூறியதாவது ஒரு மனிதர் அவர்களிடம் வெங்காயம் பற்றி நபி சொல்லாஹோ அலஹி அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அனசதியர்கள் யார் அந்த செடியில் இருந்து விளையை அவர் நம்மை நெருங்க வேண்டாம் அல்லது நம்முடன் துழ என்று நபி சொல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என குறிப்பிட்டார்கள்